அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளையில தேசிய மனுவேல் இந்த நிந்தனையின் தலைப்பு நமது அனுபவம் பாரிஸ் நகரத்தில் ஒரு மாலை வேளையில் அங்கிருந்து இருநூற்றி அறுபது மைல் தொலைவில் உள்ள தனது ஊருக்கு செல்வதற்காக ஒரு இளைஞன் காத்திருந்தான் அவன் ஒரு தகவல் தொழில்நுட்ப பொறியாளர் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக வீட்டிற்கு செல்ல வேண்டும் விழா காலமானதால் ரயில்களில் முன்பதிவுகள் முடிந்து கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது மிக பெரும் தொலைவு என்பதால் நேரடி பேருந்து வசதிகள் இல்லை யோசித்து பார்த்தான் நிச்சயம் நிறைய கார்கள் அவனது ஊர் வழியாக செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அவற்றில் இருக்கைகள் காலியாக இருந்தால் உரிய கட்டணம் தந்து தொற்றிக்கொள்ளலாமே என்று யோசித்தான் இணையதளம் வழியாக இப்படி பயணமாகும் கார்களில் இருக்கைகள் காலியாக உள்ளனவா என பார்க்க முடியுமா என முயற்சி செய்து பார்த்தான் அந்த இளைஞன் ஆனால் அப்போது அது சாத்தியப்படவில்லை ஆனாலும் அந்த இளைஞனின் மனதில் மொட்டுவிட்டு கிளம்பிய சிந்தனை மூன்றே ஆண்டுகளில் மலர்ந்து மனம் வீச தொடங்கியது ஆம் அந்த இளைஞன் தன்னோடு கூட இரண்டு இளைஞர்களை பங்குதாரர்களாக ஆக்கிக்கொண்டு பிளா பிளா கார் என்ற தனது கனவு தொடங்கி விட்டார் காரில் இருக்கைகள் காலியாக வருவோரையும் பயணத்தில் லிப்டுக்காக காத்திருப்போரையும் தமது செயலியின் வழியாக இணையத்தில் இணைத்து பங்களித்து பயணித்தல் என்னும் வெற்றிகரமான திட்டத்தை தொடங்கிவிட்டார் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களில் வளர்ச்சியே இந்த வெற்றிக்கு பெரியும் காரணமாகும் பிளா பிளா கார் திட்டம் தொடங்கிய ஐந்து ஆண்டுகளிலேயே பிரான்ஸ் நாட்டின் ரயில்வே நிர்வாகம் எங்களுக்கு போட்டியே பிளா பிளா கார்தான் என்று சொல்லும் அளவுக்கு வெற்றி சிகரம் தொட்டுவிட்டார் அந்த இளைஞர் அவரது பெயர்தான் பிரெட்ரிக் மாசெல்லா தற்போது பிரான்சின் மிக பெரிய திகழும் அவருக்கு வயது நாற்பத்தி தனதிற்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு அது மற்றவர்களுக்கு நேர்ந்து விடாமல் பொதுநல உணர்வோடு செயல்பட்டதால் அவரது திட்டம் எல்லாராலும் பாராட்டப்படும் முயற்சியாக கொண்டாடப்படுகிறது ஆம் நாமும் நம் வாழ்வில் நம்முடைய அனுபவத்தை பயனுள்ள விதத்தில் நமக்கும் மற்றவர்களுக்கும் உரியதாக்குவோம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி